நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமேலும் செய்ய போறது வெந்தய அல்வா செய்ய தேவையான பொருட்கள் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சாமை மாவு நாலு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் வெள்ளக்கரைசல் ரெண்டு கப் முந்திரி தேவையான அளவு ஏலக்காய் கா தூள் கால் ஸ்பூன் நட்ஸ் தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஒரு பிஞ்சு சால்ட் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் நெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல வெந்தயத்தை நல்லா நிறமாக வறுத்து பொ பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மாவு எடுத்துக்கிட்டு சாமியை மாவு நாலு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் அந்த மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கணுமோ அதுக்கு ரெண்டரை மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த பத்து ஸ்பூன் மாவு எடுத்துட்டு கொள்ளையாக கலந்துட்டு அதுக்கு தவிர ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரமும் இல்லைன்னா வானல் வச்சு அதில் கொட்டி ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா கலரிகிட்டே இருக்கணும் அது மாவு வேகணும் அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முந்திரி நச்செல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த வெல்லம் பொடி பண்ணி தண்ணி ஊற்றி அதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் அடியில் டஸ்டர் கொல்லி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிப்போம் இந்த மாவு கலந்து கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் வெந்த உடனே இந்த வெள்ளைக்கரை சொல்லிட்டு அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு அதை நல்லா கலந்து விடணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு இந்த ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சார் நல்ல பொடி பண்ணிட்டு அதில் கலந்து விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுடும் இது வந்து உப்பு கலக்கறது வந்து டேஸ்ட் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பச்சை கற்பூரம் நல்ல அரோமா கிடைக்கும் உங்களுக்கு ஸ்மெல் கிடைக்கும் இத மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து அதில் விட்டுடுங்க இந்த மாவில் விட்டுட்ட உடனே அது கொஞ்ச நேரத்துலேயும் அது வந்து மேலே அந்த நெய் பிரிஞ்சு வரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வெந்திரிச்சின்ட்டு அப்போ ஏலக்காய் தூள் எடுத்து அதில் கலந்து விட்டுட்டு முந்திரி நச்செல்லாம் வறுத்திற்குள் எதிராட்சி எது எதுவும் நமக்கு தேவையோ எல்லாத்தையும் அதை கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை கொட்டி வண்டி கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்ததுன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெந்தய அல்வா தயாரும் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதாவது அந்த காலத்தில் வெந்தய களின்னு செய்வாங்க வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அரைச்சி அப்படிலாம் பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெந்தய அல்வாவா இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அதாவது மாத விடாய் காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடி வயிறு வலி இருக்கும் அதெல்லாம் வராமல் பாதுகாக்க கூடியது அது மட்டும் இந்த கோடை காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது ஆரோக்கியமான உணவு இதை வந்து குழந்தைகள் முதல் வரை அனைவருக்கும் பிடிக்கும் அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் இன்னும் சந்திப்போம்